அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு இதனுடைய பொழிப்புரை சபையிலே அஞ்சாது வாதம் செய்யும் பொருட்டு கற்க வேண்டிய வழிகளிலே நின்று அளவை நூல்களை அதாவது பிரமாண சாஸ்திரங்களை கற்று தெரிந்து கொள்வாயாக அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு ஆற்றின் அளவு அறிந்து கற்க என்று இந்த குரலை நாம் மாற்றி அமைத்து புரிந்து தர்க்க சாஸ்திரங்களை நன்றாக படித்துவிட்டால் எந்த சபையிலே நின்றும் தைரியமாக பேச முடியும் அளவை நூல்களால் வாதம் ஜல்பம் அல்லது சர்ப்பம் விதண்டைகளும் சலஜாதிகளும் அறிந்து பேச வல்லவனாவான் பிறரை மயங்க வைத்து அவர்களை பிரமிக்கும்படி செய்யும் திறமை உடையவன் ஆவான் ஆற்றின் அளவு என்பதன் பொருள் தர்க்க நூல்களின் வழிமுறைகள் தர்க்க நூலுக்கு அளவை நூல் என்று தமிழில் பெயர் நூல் கற்றலாவது மெய் ஆராய்ச்சி நூல் கற்றலாவது மெய்ப்பொருள் ஆராய்ச்சி ஆகிய நூலை கற்றலும் வேதமும் ஆகமும் கற்றலும் உழவும் வாணிகமும் கற்றலும் படை வழங்கல் மனுநீதி முதலியன கற்றலும் என நான்கு வகைப்படும் என்று மன என்று மனக்குடவருடைய உரையிலே காணப்படுகிறது வடிவேலு செட்டியார் அவர்களுடைய உரையில் அளவை என்ற சொல்லுக்கு தருக்க நூல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் வாதம் வாதம் என்றால் பேசுதல் தத்துவ உண்மை பொப்ரளை அறியும் வேட்கையும் விருப்பமமும் உடைய இருவர் ஒருவருக்கொருவர் உண்டாகும் வினாவிடையாகிய கதை சம்பாதம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள் தத்துவ நிர்ணயத்தை பயனாக உடைமையின் பெரும்பான்மையும் குரு சிஷிய சம்பாதமாக இது சொல்லப்படும் ஜல்பம் சர்பம் என்றும் குறிப்பிடுவார்கள்ருவரை ஒருவர் வெல்ல வேண்டும் என்ற விருப்பமுடைய இரு மனிதர்கள் தங்களுடைய பட்சங்களை ஸ்தாபித்தலாகிய பேச்சு வித்தண்டை வெல்லும் வேட்கையுடன் வேறு பொருள் கற்பித்துக்கொண்டு பழித்தல் சலஜாதிவாதக அதாவது போலி பதில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் பேசுபவர்களிடம் நான் பேச்சாக இருக்கிறேன் அதாவது உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாதம் செய்பவர்களிடையே நான் வாதமாக இருக்கிறேன் பிறருடைய கருத்துக்களை தவறு என்று சொல்லுவது விதண்டா என்றும் ஒருவருக்கொருவர் தங்களுடையதே சரி என்று வாதிடுவதை ஜல்பம் என்றும் முரணாக பேசுவதை சலஜாதிவாதம் என்றும் சாஸ்திரங்களிலே காணப்படுகிறது அதைத்தான் இப்பொழுது விளக்கமாக மேலே பார்த்தோம் சபையில் பேச வேண்டுமென்றால் இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும் தர்க்கசாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய பிரமாண சாஸ்திரம் தெரிந்திருக்க வேண்டும் இதற்கு இன்னொரு பெயர் தமிழிலே அறிவு ஆராய்வு இயல் என்கிறார்கள் அறிவு ஆராய்வியல் என்று இந்த பிரமாண சாஸ்திரத்துக்கு பேர் அப்புறம் எப்படி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்கான நூல்கள் இருக்கின்றன எவ்வாறு ஆராய்ச்சி செய்தால் நமக்கு தெளிவான விடை கிடைக்கும் என்பதற்காக அதை மீமாம்சா சாஸ்திரம் என்று சொல்லுவார்கள் பதசாஸ்திரம் வாக்கியசாஸ்திரம் பிரமாணசாஸ்திரம் இந்த மூன்று சாஸ்திரங்களையும் படித்தவனுக்குத்தான் மற்ற சாஸ்திரங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அந்த கோணத்தில்தான் சாஸ்திரங்களை விளக்கமும் வேண்டும் இந்த அடிப்படையிலேதான் இந்த குரட்பாவிலே கருத்துக்கள் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன இனி பதவுரை பார்க்கலாம் அவை சபையில் அஞ்சா அஞ்சாமல் நின்று தன்னிடம் கேள்வி கேட்பவர்களுக்கு மாற்றம் கொடுத்தல் பொருட்டு சிறந்த பதிலை கூற வேண்டுமானால் ஆற்றின் சொல் இலக்கண நூலை கற்று அதன் வழியில் அளவு தர்க்க நூலையும் அறிந்து கற்க சேர்த்து கற்றிருக்க வேண்டும் பொழிப்புரை அவையில் அஞ்சாமல் நின்று தன்னிடம் கேள்வி கேட்பவர்களுக்கு சிறந்த பதிலை கூற வேண்டுமெனில் சொல் இலக்கண நூலை கற்று அதன் வழியில் தர்க்க நூலையும் சேர்த்து கற்றிருக்க வேண்டும் சுருக்கமாக சொன்னா சபையில பேசறதுக்கு இலக்கணம் தர்க்கம் மீமாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வழிமுறைகள் இவற்றையெல்லாம் கற்றிருக்க வேண்டும் என்பது கருத்து ஆற்றின் அளவு அறிந்து கற்க அவ மாற்றம் கொடுத்தல் பொருட்டு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்